பாரதத்தில் தர்மம் என்னின் நிகழ்ச்சியிலே நம்முடைய பாரத பூமியில் தர்மம் எப்படி தழைத்து ஒங்கி இருக்கிறது தர்மத்தை எல்லாம் எப்படி போதிக்கின்றன அதிகளை எப்படி கடைபிடித்துள்ளார்கள் என்பதை விளக்கமாக பார்த்து வருகிறோம் நாம் எத்தனையோ தர்மங்களை பார்த்துள்ளோம் இனிமேலும் பல தர்மங்களை பார்க்கப் போகிறோம் விதுரர் தர்மம் யாது என்பதை திருத்தராஷ்டனுக்கு உரைத்துக் கொண்டிருக்கிறார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக் கூடாது அப்படிங்கறத எடுத்துரைத்து வருகிறார் சொல்லுகிறார் அது ரொம்ப இன்டரஸ்டிங்காக இருக்கும் அதில் சிலவற்றைத்தான் நாம் பார்த்து வந்து இருக்கிறோம் தற்போது பார்க்க வேண்டியது அழகான ஒரு இரட்டை விபரீதேன கர்மனா கிரகஸ்திரா இந்த ஸ்லோகம் இந்த கருத்து வேறொரு முறையில் சில நாட்களுக்கு முன்பாக சொல்லி இருக்கிறேன் சுருக்கமா சொல்லுகிறேன் துவாவேவன விராஜேதே இவ்விருவர் உலகத்தில் விளங்க போவதே இல்லை இவர்கள் இரண்டு பேரும் விளங்கார் யார் கிருக்தச் நிராரம்பக ஒரு இல்லறத்தில் இருக்கிறான் கிரகஸ்தர்மத்தை கடைபிடிக்கிறான் அவன் பிரம்மச்சாரி அல்லன் சந்நியாசி அல்லன் கிரகஸ்தன் கல்யாணம் பண்ணிக்கொண்டு குழந்தைகள் பெற்று வீட்டில் இல்லறத்தை பேணி பாதுகாக்கிறான் இல்லறம் நல்லறம் அந்த தர்மத்தில் ஆனால் ஆற்ற வேண்டிய கடமைகள் அத்தனை ஆற்ற மறுக்கிறான் இல்லறத்தில் இருந்தாலும் நீரம்பகா யாரோ ஒருத்தன் செய்ய வேண்டிய கடமைகள் ஆற்றாமல் இருக்கிறானோ அவன் என்னென்ன செய்யணுமோ அதத்தனை செய்யணும் இல்லையோ அதத்தனை செய்யாமல் இருக்கிறானோ இல்லறத்திலிருந்தும் ஈடுபடாமல் இருப்பவன் குற்றவாளி அவன் ஒருத்தன் விளங்க போவதே இல்லை இன்னொன்று நேர் எதிராக சொல்றாரு அதே ஒருத்தன் சன்னியாசியாக இருக்கிறார் அவர் பல செயல்களில் ஈடுபடுறார் செயல்களில் ஈடுபடும் சந்யாசியும் விளங்க மாட்டான் செயல்களில் ஈடுபடாத கிரகத்தன் விளங்க மாட்டான் அப்ப இல்லறத்தில் இருப்பவன் மேலும் மேலும் செயல்களில் ஈடுபட வேண்டும் இல்லறத்தொரந்து சுரவரத்தை யார் மேற்கொண்டிருக்கிறானோ அவன் எந்த செயல்களிலும் ஈடுபடுவது கூடாது ஒருத்தன் சுரவரத்தை மேற்கொள்ளும் போது வெறுமனே வெளியில் காவிவேஷ்டி கையில் திருதண்டம் இதை போன்றவை மற்றும் அடையாளம் கண்ணன் கீதையில சொல்லும் போது தியாகோகி திருவித சம்பர்கிட்ட இவர்களை தியாகின்னு சொல்றேன் இவர்களை சன்னியாசின்னு சொல்றேன் அர்ஜுனனுக்கு சந்தை வந்தது தியாகிங்கிறது யாரு சன்னியாசிங்கிறது மகாபாகோ சன்னியாசிங்கிறது என்ன தியாகிங்கிறது யார் சொல்லு நம்ம தியாகின்னு சொல்லிட்டா எதையோ தியாகம் பண்ணார் தியாகி பட்டம் பெற்றார் அப்படின்னு சொல்லிடுவோம் சன்னியாசின்னு சொன்னார் வேட்டி கட்டின் இருக்கார் காட்டாய வேட்டி கட்டி கொண்டிருக்கிறார் கையில தண்டம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் சன்னியாசின்னு விடுவோம் கண்ணன் இவர்கள் எல்லாரையும் சன்னியாசி தியாகி என்று சொல்லுவதில்லை அவன் சொல்லிட்டு யார் தெரியுமா சன்னியாசி தான் செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் துறந்து எவன் எம்பெருமான் திருவடிகளே உபாயம் பற்றி இருக்கிறானோ அவன் சன்னியாசி தியாகி கர்த்திருவாகம் மமதா தியாகம் பல தியாகம் நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டவன் தாழ்ந்த பலத்துக்காக ஒரு கர்மம் பலத்தையும் விட்டவன் இந்த கர்மம் என்னுடைய கர்மம் நான் செய்யும் செயல் என்கிற மமகார புத்தியும் விட்டவன் இந்த மூன்றையும் யார் தியாகம் பண்ணியிருக்கிறானோ நான் செய்தே என்கிற எண்ணத்தை பலத்தை என்னுடைய கர்மம் அபிமானத்தை இந்த மூன்றையும் யார் திறந்திருக்கிறானோ அவன் தியாகி சந்நியாசி என்பான் சந்நியஸ்தம்மையா மற்ற அனைத்து என்னால் விடப்பட்டது பெருமானுடைய திருவடிகளிலேயே சமர்ப்பிக்கப்பட்டது என்று அவன் உறுதியோடு இருக்கிறானோ அவன் சன்னியாசி அதனால வெறும் வேஷம் எடுத்துக் கொண்டதுனால மட்டும் காஷாயம் தரித்ததுனால மட்டும் தண்டத்தை கையில பிடிச்சிருக்கிறதுனால மட்டும் சன்னியாசி ஆட முடியாது ஆகணும் நாள் அப்ப செயல்பாடுகளிலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் ஒரு சன்னியாசியார் காரணம் சொன்னால் அண்ணன்னைக்கு ராத்திரி வெவ்வேறு மாறுடணும் ஒரே இடத்தில் இருப்பது கூடாது எந்த கிரகஸ்தனோடையும் தொடர்பு கொள்ளுவது கூடாது பெண்களோடோ ஆண்களோடோ கூட்டத்தில் இருந்து கொண்டு பேசுவது கூடாது தனிமையின் ஆடித்தான் இருக்க வேண்டும் குகைகளில் வசிக்கலாம் குடில்களில் வசிக்கலாம் ஆக்கிரமங்களில் வசிக்கலாம் எந்த மண்ணும் பெண்ணும் பொண்ணும் பொருளும் இது எல்லாவற்றிலும் ஆசையை விலக்கிவிட வேண்டும் நாம நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கோம் அதாவது இந்த இடத்துல பெரிய சன்னியாசி இருக்கார் அவர் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கார் கூடாது அவர் நிறைய ஞானம் சேர்த்து வச்சிருக்கார் நிறைய பக்தி சேர்த்து வைச்சிருக்கிறார் கூடும் சன்னியாசி மற்றொரு திருடத்தில் பொருள் கேட்பது கூட கூடாது தானே வருகிறதா இப்ப நம்ம என்ன நினைச்சு போனோம் சுவாமி இது ஒண்ணுமே இல்லைன்னா அப்ப எவ்வளவு பெரிய கைங்க நாம பார்த்து நிறைய காலத்தையும் அந்த நாள்ல சன்னியாசிகள் இருந்திருக்கா ராமானுஜர் ஒரு சன்னியாசிதான் எம்பார் ஒரு சன்னியாசி தான் அருளாள பெருமாள் ஒரு சன்னியாசி தான் ஒரு சன்னியாசிதான் இவர்கள் தாங்களா எதான சம்ஸ்தானங்களை ஏற்படுத்தினால தாங்களா கட்டளங்களை எல்லாம் கட்டினார்களானா ஒண்ணுமே அவர்கள் கட்டினதே கிடையாது எதான் ஒரு நல்ல ஆனா பண்ணாத நல்ல காரியமா எல்லா நல்ல காரியத்தையும் பண்ணிருக்கா ஆனா தாங்களா பொருளை தொடுவது கூட இல்லை அப்ப என்ன பண்ணுவா தனிக்கர்கள் பணக்காரர்கள் கத்திரியர்கள் வைசியர்கள் இவர்கள் அந்த ஞானிய சேவிக்க வரச்சே இந்த நல்ல காரியம் பண்ணுவன் நீ எடுத்து மேற்பார்வை பார்த்து செய் அப்படின்னு அவர்கள் ஆணையிடுவார்கள் அதை சிற மேற்கொண்டு பெரிய வியாபாரிகள் ஆகட்டும் அவா அந்த கைங்கருத்தை முடிச்சிருவா அவாலே மேற்பார்வை பார்த்துப்பா இதுக்கு இந்த சன்னியாசி உள்ள குறுக்க நிறையவே வேண்டாம் நுழைஞ்சா என்ன ஆகும்னு பாருங்க சன்னியாசியே பொருளை பெற்று நல்ல கா நான் நல்ல காரியத்தில் ஈடுபடுறதை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ தீய காரியத்தில் கண்டிப்பா ஈடுபடக்கூடாது சன்னியாசி பொருளை சேர்த்து நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் பொருளை சேர்ப்பதற்குரிய செயல்களிலேயே அவர் ஈடுபடுவது கூடாது ஏன்னா மொத்த செயல்களையும் விட்டவன் தான் சன்னியாசி ஆக்கிறான் அப்ப நல்ல காரியம் எப்படி நடக்கும்னா யார் பொருள் கொடுக்க போறாலோ அவர்களை கொண்டே அந்த காரியத்தை முடித்து கொள்ள வேண்டும் நேரே சன்னியாசி அந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவதே கூடாது ஈடுபட்டா என்னாகும் நாள் அப்ப சந்நியாசமே போயிடும் ஈடுபட்டுட்டா அப்ப லோகத்துல செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறவருக்கு இவருக்கும் என்ன வேறுபாடு இருக்கும் வேறுபாடு இல்லாத போயிடும் அப்ப ஈடுபடலாம் நல்ல காரியம் நடக்காது இத போல ஒரு சன்னியாசி சிறந்த யோகியாய் பகவானு குறித்தே பண்ணி கொண்டிருப்பவராய் அனைத்தையும் சுரந்தவராய் பொருளக்கூட தொடாகவராய் பரம வைராஜ்யம் உள்ளவராக ஒருத்தர் இருக்க இருக்க அவருடைய தியானம் பெருமானிக்கும் பெருமானதுக்கு எல்லாம் ஆசைப்பட ஆரம்பிப்பார் நமக்கு மோத்தர் இருக்கார் அவர் வேதை நினைத்து கொண்டிருக்கிறார் அப்ப அவர் என்ன கேட்கிறாரோ அதை நடத்தி ஒண்ணும் நம்மாழ்வார் ஒரு முனிவரை போன்றவர் திருப்புளிய மரத்தின் அடியில் ஆழ்வார் திருநகரிகள் புளிய மரத்தின் அடியில் அமர்ந்து அவர் என்ன பண்ணார் கல்யாண மண்டப யஞ்சு கட்டி வச்சாரா கோவில் கட்டி வச்சாரா குளம் வெட்டி வைத்தாரா ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் பண்ணாரா ஒண்ணுமே நம்மாழ்வார் பண்ணதே இல்லை ஆனா அவர் பாடிய திருவாய் மொழியை வைத்துக் கொண்டுதான் ஐயாயிரத்தி பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஆழ்வார் அவதரிச்சிட்டு பிறப்பு போய் ஐயாயிரத்தி நூறு வருஷத்துக்கு மேலா இருக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த திருவாய்மொழியே கலங்கரை விளக்கமாய் அதுவே நமக்கு வழிகாட்டி நூலாக வைத்துக்கொண்டும் நாம நிறைய கல்யாணம் பண்ணோம் நாம தான தர்மம் பண்றோம் நாம நல்ல காரியம் பண்றோம் நாம ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறோம் நாம கோல்களுக்கு பண்றோம் நாம எத்தனையோ தர்மங்கள் பண்றோம் எப்படி சுவாமி நம்மாழ்வார் எழுதி வச்சிருந்த பாட்டை கண்டு அவர் ஒண்ணுமே பண்ணலையே அவர் கையில சல்லிக்காசு இல்லாமல் கண்ணா கண்ணான அழுது கொண்டிருந்தேன்னா எப்படி நடைபெறது சாத்தியம் பார்ப்போம் நம்மாழ்வார் எழுந்து போய் பைசா வாங்கி ஒரு இடத்துல ஒரு கல்யாண மண்டபம் கட்டல ஒரு இடத்துல ஒரு குளத்தை வெட்டல ஒரு கோவில் கட்டல அவர் உட்கார்ந்திருந்த புளிய மரத்தடிய நகரவே இல்லை ஆனா சாமி எப்படி இத்தனையும் சாத்தியமாச்சுன்னா பெருமான வசீகரிச்சு எப்பவும் அவரை பத்தியே நினைத்திருந்து கொண்டு அவரையே தியானித்துக்கொண்டு அவர் திருவடிகளையே நினைத்துக் கொண்டு அவன் குணங்களிலேயே உலக எங்கெங்கயோ சுத்தி எனக்கு நினைக்கிறதுக்கு அவனோ சர்வ வல்லமையும் படைத்தவன் எத செய்யணும்னாலும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவன் அனைத்தையும் அறிகிறான் சர்வஜன் சர்வசக்தன் கருணையை வடிவெடுத்தவன் இத போல ஒரு ஜவாத்மா கிடைப்பனான்னு யோசித்துக் கொண்டிருக்கிறான் உண்மையில் ஓரோரு சன்னியாசியும் அத போல ஜீவாத்மாக்கள் அவ செய்யது பெருமானிக்க பகவன் நீ காப்பாற்றிக்க வேண்டாமா உன் மக்களுக்கு நீ சோறு போட வேண்டாமா உன்னுடைய மக்களுக்கு கல்யாண கட்ட வேண்டாமா உன்னுடைய மக்களுக்கு படிப்பறிவு கொடுக்க வேண்டாமா என்று விடாமல் இவன் பெருமானிடத்துல சொல்ல சொல்ல நிமிஷப்போதில் கண்ணிமைக்கிற நொடியில பெருமாள் அத்தனை விளையாட போறார் இத இந்த முயற்சிய நானே எடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ ரெண்டாவது முதல்ல சன்னியாசர் விரோதி ரெண்டுங்கிட்ட பத்து நினைச்சேன் நடக்கிறது அதுக்குள்ள ஆயிரம் பாடு அதுக்குள்ள எனக்கு எத்தனையோ வியாதி வந்துடுறது வயசு ஆயிடுறது என்னென்னமும் ஆயிடுறது இது இத்தனையுமே தேவையா இப்போ பெருமான வசீகாரம் பண்ணி அவன் மூலமாக அனைத்தையும் நடத்தி கொள்வதுதான் நலம் நாம பத்து பர்சன்ட் முயற்சி எடுக்கணும் நம்ம பத்து பர்சன்ட் முயற்சிங்கிறதுக்காக நான் பர்பார் சொல்ல வரல கண்டிப்பா நல்ல முயற்சி எடுக்கணும் ஆனால் அந்த முயற்சிங்கிறது நாம எந்த நிலையில இருக்கணுமோ நம்ம தர்மம் எதுவோ அந்த தர்மத்தை விட்டு கொடுத்துட்டு தியானத்தை விட்டுக் கொடுத்து யோகத்தை விட்டுக் கொடுத்து காலக்ஷேபத்தை விட்டுக் கொடுத்து புத்தகத்தை விட்டுக் கொடுத்து இதை விட்டு கொடுத்துட்டு வேற இதுலயுமே நம்ம புத்தியை செலுத்தவே கூடாது யோசி பாப்போமே இப்ப நாம இப்ப இந்த புத்தகத்தை பாக்கணும் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லணும் உபநியாசம் பண்ற வேண்டியது எனக்கு வேலையே அப்படின்னு நீங்க தவப்பனா எனக்கு விதிச்சிருக்காருன்னு வச்சிருந்தோம் அந்த வேலையை விடாவது பாக்கணும் அதை விட்டுட்டும் நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு எத்தையானு திரும்பி பாக்கிறதுக்கு போனால் வருல்லாம இருந்துதா இருந்த வாய்ரும் ஒரே விஷயத்த பகவான பத்தி ஒரு பதினஞ்சு நாள் நினைக்காம இருந்துட்டோமா பதினாறாவது நாளாக்கிறச்சே கொஞ்சம் இதோ முட்டி வலிக்கிறாப்பு இடுப்பு வலிக்கிறாப்புல இருக்கும் அதனால எதை நாம கட்டியா பிடிச்சுக்கிறோமோ அதை விட்டு விட்டு நமக்கு தேவையில்லாததை பற்றவே கூடாது அப்ப சந்நியாசிகள் மற்ற பெயரை கொண்டு நல்லத்தை செய்துவிக்க வேண்டும் தாங்களாக அதில் ஈடுபடுவது கூடாது தாங்களா ஈடுபட்டா என்ன ஆகும் இப்போ இப்போ உபன்யாசம் பண்ணி இருக்கும் பல பேர் சொல்லுவாங்க எல்லாத்தையும் எழுதி சொல்லலாம் என்ன எழுத்துங்கிறது சாதாரண வேலையா அது ஒரு தனி கலை அல்லவா நிச்சயமா அடியனு தெரியாது ஏதோ கெடுதல் பேசுன்னா பேசி போடுவேன் தவிர அத்தை எழுதுன்னுட்டா அதுக்கு பல மகாத்மாக்கள் இருக்கா ஒருத்தர் பல வேலைகளை செய்வதற்கே இயலாது ஒருத்தரார ஒரு வேலை தான் செய்ய முடியும் நமக்கு சக்தியும் அவ்வளவுதான் அறிவும் அவ்வளவுதான் ஆயுஷும் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு எல்லா வேலையும் என்னால முடியும்னு இழுத்து போட்டுட்டோம்னா உள்ளத்துக்கே ஆபத்தா போடும் அப்ப எந்த வேலை நமக்கு முக்கியமா செய்ய வேண்டுமோ அதை காம்பிரமைஸ் பண்ணிட்டு மற்ற வேலை போடுவோம் அதனால சன்னியாசிகளுக்கு தர்மம் மற்றவற்றில் ஈடுபடாமல் இறைவனிடத்தில் மட்டும் ஈடுபடுவோம் அப்ப அவன் நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணபோனும் பெருமான் மூலமாக செய்தித்துக் கொள்ள வேண்டும் பெருமாளே வந்து கட்டடம் கட்டுவதான்னு சொன்ன மாட்டார் தனிக்கர்களாரோ அவாதான் பண்ணுவா ஆனா அந்த தனத்தை நாம வாங்கக்கூடாது அந்த சொத்தை நாம் வாங்கிக் கொள்ளாமல் நீங்க பார்த்து செஞ்சு விடுவோம் அவா பார்த்து பண்ணிடுவா நமக்கு அதில் ஈடுபாடு தேவையில்லை நம்ம பெருமாள் விடாம நினைத்து கொண்டிருக்கலாம் ஆகையால் தான் சன்னியாசிகள் ஈடுபட்டால் குற்றமாகிறது அது உயர்த்துவதில்லை இதே கிரகஸ்தன் இல்லறத்தில் இருக்கிறவர் இல்லறத்தில் இருக்கிறவர் சன்னியாசி ஆட்டம் வச்சிருந்து என் பிள்ளைக்கு ஆனாலும் யாரான வந்து உன் பிள்ளைக்கு பீஸ் கட்டுறேன்னு தானே வந்தால் நீங்கள் பார்த்து என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கலைத்துக் கொண்டு போய் நீங்களே பீஸ் கட்டுடுங்கள் தர்மம்னு சொன்னும் இல்லையோ இப்ப அதே போல இல்லறத்தல இருக்கணும்னு அவ சொல்லிக்க முடியுமா இவர் தான் மெனக்கடணும் இவர் தான் கூட்டின்னு போனோம் என் பிள்ளை சரியா படிக்கலையா உடனே நான் உட்காத்தி வச்சு பேசியாகணும் பொண்ணு சரியா படிக்கலையா நான் தான் உட்காந்து அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைக்கு ஏதோ ஒத்து போலயா நம்ம தான் உக்காத்தி வித்து பேசணும் இதுக்கு யாரோத்தர் வந்து பண்ணுவார் அது இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு கூடாது ஓ என் பிள்ளை சரியா படிக்கல அவரை பேர் சொல்லியிருக்கேன் அவருட்ட அவன் ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லிருக்கான் இது சொல்லவே கூடாது என்னுடைய பொண்ணு நான் ஜாதகம் பார்க்கணும் நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்னுடைய பொறுப்பு இல்ல அந்த பொறுப்பை இன்னொத்த விட்டுருக்கேன் அவர் பார்த்து உங்களுக்கு நல்ல ஜாதகமா கொன்றேன்னு சொல்லிருக்கார் கூடவே கூடாது ஒன்னொன்னுக்கு நான் தான் முயற்சி எடுக்கணும் நான் உதவிக்கு பல பேர் வரலாம் ஆனா பொறுப்பு கண்டிப்பா என்னது தானே அப்ப கிரகஸ்தர்மத்தில் இருந்தால் செயல்பட்டே தீர வேண்டும் கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் நியத்தம் குரு கர்மத்துவம் கர்ம ஜியோ சகர்மனஹா உன்னுடைய விதிக்கப்பட்ட கர்மத்தை விடாமல் செய்ர்ஜுனா நியத்தம் கர்ம குரு கர்மத்தை நியத்தமாக செய் கர்ம ஜாயோ சகர்மனஹா அகர்மான்னு சொல்லப்படுற ஞான விட கர்மா என்னும் கர்ம மிகவும் உயர்ந்தது சுவதர்மோ நிதனம் ஸ்ரேயா பல தர்மோ பயாவக நம்முடைய தர்மத்தை விடாமல் செய்து செய்து செய்து செய்து கர்மனே வாடிகாரத்தே உன்னுடைய கர்மத்தை கடமை செய்வதில் தான் உனக்கு உரிமை மாஃபலேஷு கதாச்சன பலத்தில் ஆசை வைக்காதே பல என்ன தப்பா புரிஞ்சு எப்ப பலத்துல கண்ணன் ஆசை வைக்காதே நீ செய்யறேங்கிற எண்ணத்தை விட்டுடு பலத்திலையும் ஆசை வைக்காதே உன்னுடைய கர்மா நினைக்காதே என இத்தனை சொல்லிருக்காளோ தசாம செய்யத்தையே விட்டுருவோம் சுவாமி செஞ்சாத்தானே இத்தனை பாடுப்போம் செய்யணுமா நான் செய்யல நினைச்சுக்கணுமா பலன் இல்லேன்னு நினைச்சுக்கணுமா என்னுடைய செயல் நினைச்சு கூடாதான் இத்தனை பாட்டை விட செய்யாமலே படுத்திடுவோம் ஒத்துக்க மாட்டேங்கிறார் நாம தான் செய்தாக வேண்டும் ஆனா செய்தவன் நான் மட்டும் நினைத்து கொள்ள வேண்டும் தாழ்ந்த பலத்தால் ஆச்சை வைக்க கூடாது பயன் கருதி செய்யக்கூடாது ஆத்ம சாட்சாத்துக்காக செய்ய வேண்டும் ஆனா தான் கர்மன் ஏவா அதிகாரத்தே பிரம்மச்சாரிக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கு கிரகஸ்தனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கு செய்ய வேண்டியது கிரகஸ்தனுக்கு விதி விலக வேண்டியது சன்னியாசிக்கு விதி ரெண்டும் மாறி இருப்பது கூடாது என்னுடைய மனைவி எல்லாத்தையும் பார்த்துப்பார் நான் மாடி நிம்மதியா இருக்கேன் ஒன்னாம் தேதியான சம்பளத்தை உனக்கு கொடுத்துருவேன் அப்புறம் எனக்கு ஒண்ணும் வேலை இல்லை இது அவர் சொல்றதும் கூடாது அதே மனைவியா இருக்கிறவோ என்னமோ அவர் ஆபீஸ் போவார் வருவார் அது எல்லாத்தையும் பார்த்துப்பார் அதை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லுறதும் கூடாது இதே போல இது இப்ப விஷயத்துல சொல்றேன் இதே போல என்னமோ சம்பாதிச்சோம் வாழ்ந்த பக்தி ஆத்மா அதை கூட எங்களுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லுவதும் கூடாது இல்லறத்தில் இருப்பவன் அனைத்து செயல்களிலும் ஈடுபட வேண்டும் அவனுக்கு விதிக்கப்பட்ட நித்திய அனுஷ்டானம் நித்திய ஆராதன நித்திய கர்மா அனைத்தையும் செய்யணும் அதே சன்னியாசி அவனுடைய பகவான் விஷயத்தை தவிர மற்ற அனைத்திலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் இல்லே இவர்கள் இருவருமே விளங்க போவதே இல்லை என்று தெரிவிக்கிறார் மேலும் பார்ப்போம் இந்த விது நீதி ஆடிய உங்களுக்காக வழ வழியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் நாள்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்